தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று கரூரார் சித்தரை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் கரூரில் பிறந்த நாள் கரூர் சித்தர் என அழைக்கப்பட்டார் இவருடைய பெற்றோர் கோயில்களுக்கு விக்கிரமங்கள் செய்து கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் அதனால் நிலையாக ஓரிடத்தில் இல்லாமல் ஊர் ஊராக செல்ல வேண்டியிருந்தது இளம் ஞான நூல்களின்பால் அவருக்கு அதிக ஈடுபாடு ஏற்பட்டது போகர் சித்தர் திருவாடுதுறைக்கு வரும்பொழுது கருவுராமும் அங்கு சென்றார் கருவூரார் போகரிடம் சென்று தன்னை சீடராய ஏற்றுக்கொள்ள வேண்டி கொண்டார் போகர் கருவூரே உன் குலதெய்வம் அம்பால் அம்பாளை தினமும் வழிபடு அவள் உனக்கு வழிகாட்டுவாள் என்று அவருக்கு அம்பாள் வழிபாட்டு நெறிகளை உபதேசித்தார் கரூர் ஆகும் அவ்வாறே அம்பாலை மனமுருகி இதனால் அவருக்கு சித்துகள் புரியும் ஞானம் ஏற்பட்டது சிவன் ஆலயங்களில் தங்கத்தால் சிவலிங்கங்களை உருவாக்கி வைத்தார் காசிக்கு சென்று விஸ்வநாதர் ஆலயத்திலும் தாமிரத்தில் வேலை செய்து தங்கமயமான லிங்கத்தை உருவாக்கி வைத்தார் ரனியவர்ம சோழன் என்ற அரசன் தீர்த்த யாத்திரை வந்தபோது தில்லை சிதம்பரம் அங்குள்ள சிவகங்கை தீர்த்த குளத்தில் குடித்தார் அப்போது தண்ணீருக்குள் ஓங்கார ஓசை கேட்டது மறுபடியும் தண்ணீர் மூழ்கி நடனத்துடன் கூடிய ஓங்கார ஒளி கேட்டதை உறுதிப்படுத்தி கொண்டார் தான் கண்டதையும் கேட்டதையும் கேட்க வேண்டும் என்று விரும்பிய அவர் நடராசிரியை விக்ரமாக செய்து எல்லோரும் தரிசனம் செய்யும்படி வைக்கலாம் என்று முடிவு செய்தார் சிற்பிகளை அழைத்து கலப்படமில்லாத சொக்கத்தங்கத்தில் நடராஜ் சிலையை நாற்பத்தெட்டு நாடுகளுக்குள் செய்ய ஆணையிட்டார் ஆனால் எவ்வளவு முயற்சிகள் செய்தும் சிற்பிகளால் எவ்வித குறையும் இன்றி சிலையை செய்ய முடியவில்லை அவர்களுக்கு வருத்தமும் அதே மன்னரிடம் தண்டனை கிடைக்குமோ என்ற மரணப்பயமும் அதிகமாக ஏற்பட்டது சிற்பிகளின் துன்பத்தை கண்ட போகர் கரூராடம் அங்கு சென்று அதை முடிக்க அறிவுறுத்தினார் நாற்பத்தெட்டாவது நாள் முடிவில் சிற்பிகள் தங்கள் இயலாமையை மரணப்பயத்துடன் முடிவை எதிர்நோக்கி காத்திருந்த போது கரூரார் அங்கு சென்று அவர்களின் துன்பத்தை போக்குவதாக தெரிவித்து சிலை செய்யும் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு சிறிது நேரம் கழித்து கதவை திறந்து வெளியே வந்த கருவுரார் வெளியில் காத்திருந்த சிற்பிகளும் அரசன் ஆணைப்படி விக்கிரகம் செய்து முடிக்கப்பட்டது போய் பாருங்கள் என்றார் சிற்பிகள் உள்ளே சென்று பார்த்து அதிசயித்து கருவுராரை மனமுருக வணங்கினர் மறுநாள் மன்னர் சிலையை பார்க்க வந்தார் அந்த சிலையை பார்த்ததும் அதன் அற்புத ஒளியில் மாயங்கின்றார் அதிலிருந்து தோன்றும் அருள் அவரை மிகவும் மகிழ்ச்சுவர் செய்தது சிற்பிகளிடம் அவர்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கிறேன் என்றார் உடனிருந்த அமைச்சர் தங்கத்தின் தரத்தை சோதித்த பின் வெகுமதி அளிக்கலாம் அரசே என்றார் மன்னரும் அதற்கு ஒப்புக்கொண்டு சித்திருக்கும் தங்கத் துகள்களை சோதனை செய்ய எடுத்து எடுத்து வர கூறினார் அந்த தங்கத் துகள்களை சோதித்த மன்னர் அது சொக்கத்தங்க செய்யப்பட்டதல்ல செம்பும் கலந்து செய்யப்பட்டுள்ளது என்று அறிந்தார் சிற்பிகளிடம் உங்களிடம் சொக்கத்தங்கத்தில் விக்ரம் செய்ய சொன்னேன் நீங்களும் செம்பை கலந்து செய்துள்ளீர்கள் அதற்குரிய தண்டனை உங்களுக்கு அழிக்கப் போகிறேன் என்றார் சிற்பிகள் பயந்து போய் நடந்ததை கூறினர் தங்களால் செய்ய முடியாததை ஒரு சிவனடியார் வந்து செய்து கொடுத்த விவரத்தை கூறிவிட்டார்கள் மன்னர் அவரை அழைத்து வர சொறினார் கரூராரும் வந்தார் மன்னர் காவ காவலர்களை அழைத்து இவரை சிறையில் அடையுங்கள் நாளை தீர்ப்பை கூறுகிறேன் என்றார் விக்கிரதத்தை தன் உன்னுடன் கொண்டு சென்றார் காவலர்கள் கருவூராரை சிறையில் அடைத்தனர் விக்கிரதத்தையே பார்த்து கொண்டிருந்த மன்னரின் கண்களை நீர்வழிந்தது அவர் எதிரே போகத் தோன்றினார் அவர் பின்னர் ஐந்து சீடர்கள் தலையில் தங்கம் உள்ள மூட்டையுடன் நின்றிருந்தனர் ஒருவிடம் ஒரு தராசும் இருந்தது ஒன்றும் புரியாமல் மன்னர் அவரை பார்த்து வணங்கினார் போகர் கூறினார் மன்னா நீ சிறையில் அடைத்திருக்கும் கருவூரார் என் மாணவன் நீ எந்த கருவிலும் ஊறுதல் செய்யாத தகுதி அவனுக்குள்ளது அவனை சிறையில் அடைத்து விட்டாய் இதுதானா உனது ஆட்சி முறை என்றார் மன்னர் நான் சொக்கத்தங்கத்தால் விக்கிரகம் செய்ய சொன்னால் அதில் செப்பை கலந்ததால் தான் அவருக்கு இந்த தண்டனை என்றார் போக கூறினார் சொக்கத்தங்கத்தில் விக்கிரம செய்ய முடியாது சொக்கத்தங்கத்தில் விக்கிரம் செய்தால் அதிலிருந்து கிளம்பும் ஒளி நாளாடியில் பார்ப்பர் கண்களை கூடாக்கிவிடும் எனவே என் சீடர் அதில் செப்பு கலக்க சொன்னார் இந்த விவரம் உனக்கு தெரியாதா என் மாணவன் செப்புடன் பலவித மூலிகளை கூறுகளை சேர்த்து செய்திருக்கிறான் அதை விட்டு விடுவோம் இதோ நீ விக்கிரம் செய்ய கொடுத்த அளவு சொக்கத்தங்கம் உள்ளது இதை நிறுத்து பார்த்து பெற்றுக்கொண்டு விக்கிரமத்தை என்னிடம் ஒப்படைத்து என்றார் போகரின் கால்களில் மன்னன் பிழ்ந்து மன்னிப்பு கோரினார் போகரன் நடராஜ பெருமானை உங்களிடம் தருகிறேன் கரூராய் என்னிடம் கொடுங்கள் என்றார் போகர் அழைக்க கரூரா சிறையிலிருந்து வெளியே வந்தார் கரூரார் கோயில் அமைக்க வேண்டிய முறை எந்தெந்த வடிவங்கள் எங்கெங்கே வைக்கப்பட வேண்டும் வேண்டும் நடராஜரை எப்படி பிரதிஷ்ட செய்ய வேண்டும் அவர் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது போன்ற முக்கிய விவரங்களை கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் தஞ்சையில் சோழ மன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய ஆலயத்தில் அஷ்டபத்தன மருந்து பலமுறை சார்த்தப்பட்டும் அது இருகாமல் இலகி அது கண்ட அரசன் செய்வதறியது வருந்தினான் இதனை அறிந்த போகர் ஒரு காக்கையின் கழுத்தில் பொதிகை மலையில் இருந்த கரூராரை தஞ்சைக்கு வருமாறு செய்தி எழுதி கட்டி அனுப்பினார் அதை பெற்ற கரூராரும் தஞ்சை சென்றார் அங்கு அஷ்டபத்தனை மருந்தை செய்தார் தஞ்சாவூர் ஆலயத்தில் இன்னும் கரூரா சிலை உள்ளது கரூராரின் புகழ் அதிகமாக பொறுக்காமல் சில வேதியர்கள் அவர் மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் மன்னரிடம் தெரிவித்தனர் மன்னருக்கு அவர் மகான் என்பது தெரியும் எனவே அவரை தண்டிக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் கரூராரை கொள்ள ஆயுதம் உடன் துறக்கினர் அவரோ ஓடிச் சென்று ஆலிலையப்பா என்று கூறிக்கொண்டே பசுவதீஸ்வரர் சிவலிங்கத்தை தழுவிக்கொள்ள சிவபெருமானுடன் ஜோதியில் கலந்தார் கரூர கரூரில் உள்ள பசுவதீஸ்வரர் திருக்கோயிலுக்குள்ளே கரூரால் சமாதி உள்ளது கரூர் சமாதியை நாம் கரூர் வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் ஜாதகத்தில் ஏழை சளி அட்டமசனி கண்டசனியால் ஏற்படும் தீமைகள் தீங்கும் சளி தோஷம் பெரிதாக பாதிக்காமல் காப்பார் இந்த தோஷத்தால் ஏற்படக்கூடிய வாகன ஏற்படாமல் தடுக்கப்படும் கல்வியில் மந்த நிலை மாறும் எலும்பு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கும் நல்ல புத்தி பாக்கியம் உண்டாகும் விவசாயம் இரும்பு வியாபாரம் போன்றவற்றை ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் சர்ப்பதோஷம் மாங்கல்ய தோஷம் ஆகியவற்றை நீக்கி விரைவில் திருமணம் நடைபெற செய்யும் அதனால் நாம் கருவூராரை கருவூரையை வணங்குவோம் அவர் அருளைப் பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்